நூற்றி ஐம்பத்தி ஐந்து சென்றேன் அவர்கள் திரும்பி பார்க்காமலேயே சென்றார்கள் அவர்களின் அருகில் நான் சென்ற போது சுத்தம் செய்வதற்காக எனக்கு சில கற்களை கொண்டு வாருங்கள் எலும்புகளையோ விட்டையோ கொண்டு வர வேண்டாம் என்று கூறினார்கள் நான் கற்களை பொறுக்கி எனது ஆடையின் ஓரத்தில் எடுத்து கொண்டு வந்து நபிசல்லாஹும் அலிஹிவாசல்லம் அவர்களின் பக்கத்தில் வைத்துவிட்டு திரும்பினேன் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் மலஜலம் கழித்த பின்னர் அக்கற்களால் சுத்தம் செய்தார்கள்